நம்முடைய பாரத தேசத்தில் வேதவியாசிர மகாபாரதத்துக்கு தனி இடமும் மதிப்பும் உண்டு ஒன்னேகால் லட்சம் ஸ்லோகங்களோட அனைத்து உயர்ந்த கருத்துக்களையும் தன் அகத்தே கொண்டது மகாபாரதம் அதில் தர்மத்தை பற்றி பீஷ்மாச்சாந்தர் உபதேசிக்கிறார் விதுர் உபதேசிக்கிறார் சஞ்சயன் உபதேசிக்கிறார் கண்ணனை உபதேசித்தான் அதில் தர்மபுத்திரன் தானறிந்த தர்மத்தையெல்லாம் எழுப்பப்பட்ட வினாக்களுக்கு விடையாக யக்ஷனடத்தை சொல்லிக்கொண்டு வருகிறார் அதில் நாம் கடந்த சந்திக்கும் போது எழுபத்தி கேள்விக்கு விடை பார்த்தோம் எவன் மாண்டவனாகக் கருதப்படுகிறான் யார் இறந்தவன் யுதிஷ்டிரன் பதில் சொல்றார் தரித்திரன்தான் இறந்தவன் வறுமையிலே வாடுபவன் இறந்தவன் வறுமையில் வாடுபவன் பணமின்றி வாடுபவன் அல்ல கொடுத்தல் ஈதல் ஔதாரியம் வள்ளன்மை அதில்லாமல் வாடுபவன்தான் வறியவன் யார் யாருக்கும் எதையுமே கொடுப்பதில்லையோ அறிவையோ பக்தியையோ ஆற்றலையோ பணத்தையோ அன்பையோ நல்லெண்ணத்தையோ ஆசீர்வாதத்தையோ எதையுமே ஒருத்தன் கொடுக்காமல் இருந்தால் அவன் தரித்திரன் அந்த தரித்திரன்தான் வரியவன் அவன் மாண்டகற்கு சமமாக கருதப்படுகிறார் நம்மள ஆறால் ஒருத்தர் பார்த்து பிணமே என்று சொன்னால் எவ்வளவு கோபம் வரும் ஆனால் உண்மையில் ஏதோ ஒன்றை நம்மிடத்தில் இருந்து கொடுக்காமல் போனால் நாம் பிணமாகத்தான் கருதப்படுவோம் இதத்தான் தமிழர்கள் அன்றிலிருந்து போற்றினார்கள் சாதலின் ச இன்னாதனிததும் ஒருத்தன் கொடுக்காமலே இருந்துவிட்டால் இதை காட்டிலும் சாதலே மேல் என்று எழுதி வைத்துள்ளார்கள் ஆகையால் அவச நம்மிடம் உள்ளதை மற்ற பேரிடத்தில் கொடுக்க வேணும் ஆனால் அதை சொல்லும் போதே ஒரு சந்தேகம் வரும் பிள்ளை லோகாச்சாரியர் ஸ்ரீவச்சன என்னும் கிரந்தத்திலே கருத்து தெரிவிக்கிறார் நாம நம்முடைய ஆச்சாரியர்களுக்கு கொண்டு போய் ஏதானும் கொடுக்க வேண்டும் உபனிஷத்து சொல்லுகிறது ஆச்சாரியாக பிரஜா தந்தும் மாவிய சத்தியான் பிரமதித்தவ்யம் தர்மா பிரமதித்தவ்யம் குசலான்ன பிரமதித்தவ்யம்ய பிரமதித்தவ்யம் இதெல்லாம் உபனிஷத்து தைத்திரி உபனிஷத்து சொல்றது அதிலே ஆச்சாரியனுக்கு பிரியமானத்தை கண்டிப்பாக கொண்டு ஆச்சியமாக அவருக்கு பிடித்தமானதை கொள்ள வேண்டும் அவருக்கு பிடித்தமானதை கொண்டு போய் கொடுக்க வேண்டும் எப்படியாவது சம்பாதித்து அவரிடத்தில் கொண்டு போய் கொடுக்க வேண்டும் கொடுக்கிறோம் இதத்தான் உபனிஷத்து நமக்கு சொல்லுகிறது ஆனால் பிள்ளை லோகாச்சாரியர் தன்னுடைய நூலில் தெரிவிக்கிறார் ஒரு சிஷ்யன் குருவுக்கு ஆச்சாரியனுக்கு ஏதான கொண்டு போய் கொடுக்கிறான் கொடுக்கில் கள்ளனாம் என்ன எழுதி வைத்தார் இது கேட்கறதுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் விளக்கின்தான் அதில் இருக்கிற உண்மை பொலப்படும் கொடுக்கில் கள்ளனாம் நான் யாருக்கான ஏதாவது ஒன்னு கொடுத்தேன்னா நான் திருடனாம் ஒருத்தர் வாங்கிக்கணும் நான் கொடுக்கிறேனா மற்றொருத்தர் பெற்றுக் கொள்ள வேண்டுமே கொள்ளில் மிடியனாம் ஒருத்தர் வாங்கி கொண்டால் அவர் மிடியன் மிடியன்னா வறியவர் தரித்திரர் அர்த்தம் கொடுத்துட்டா நான் கள்ளனாம் வாங்கிண்டா அவர் வரி அதனாலே கொடுக்கவும் கூடாது வாங்கிக்கவும் கூடாது என்று எழுதி வச்சார் ஒரு பக்கத்தில் கண்டிப்பா நம்ம உயிரோடு இருக்கோம் அர்த்தம் கொடுக்காதவன் செத்தவனுக்கு சமம் என்னப்பதான் பார்த்தோம் ஆக நாம் கொடுத்தால் கள்ளன் மற்றொருத்தர் கொண்டால் அவரை மிடியன் என்று எழுதி வைத்தார் ஒரு பக்கத்தில் உபனிஷத்துக்களோ கண்டிப்பா கொடுக்கத்தான் வேண்டும் கொடுக்காமல் இருந்தால் அவன் இறந்தவனுக்கு சமம் என்று சொல்லுகின்றான் ஆனால் மற்றொரு பக்கத்தில் இந்த ஆச்சாரியர் எழுதும்போது கொடுத்தாலே நாம் திருடன் கொண்டாலே வரியவன் என்று எழுதி வைத்தார் ஏது காரணமாக இருக்கும் கண்டிப்பாக கொடுக்கத்தான் வேண்டும் ஆனால் அவர் எழுதி வைத்ததனுடைய கருத்து என்னவென்றால் இது என் சொத்து நான் இவருக்கு கொடுக்கிறேன் என்கிற மமகாரத்தோடு கொடுக்கக்கூடாது இது என்னுடையது என்று நினைத்துக் யாராவது எதையாவது மற்றொருத்தருக்கு கொடுத்தால் அவர் அதை பெற்றுக் கூடாது இப்போ ஒரு சொத்து என்னதே இல்லை இன்னொருத்தருதுன்னு வச்சுக்கோ நான் ஐச அவருக்கு தெரியாமல் அவரிடத்திலேந்து அதை எடுத்துன்னு வந்துட்டு இன்னொருத்தருக்கு தானம் பண்ணினேன்னு சொன்னால் அப்ப நான் திருடம் அப்ப அது என்னதே அப்ப என்னதல்லாததை என்னது என்று நினைத்து மற்றொருத்தருக்கு கொடுத்தால் என்னதல்லாததை என்னதுன்னு எடுத்துகின்றாலே திருடம் அதானே கள்ளத்தனம் அதனால் நம்மதுன்னு எதையும் நினைத்து கொடுக்க கூடாது அர்த்தம் பிராணஞ்சு நம் உடலையும் பொருளையும் பிராணனையும் நல்ல குருவனுடையவையே இது அவருடையதுதான் நம்மிடத்துல கொடுத்து வச்சிருக்கார் அவரே எடுத்துக்கொள்ளுகிறார் பகவானிடத்துல நாம என்ன கைங்கரியம் பண்ண போறச்சே கோவிலுக்குறோம் அல்லது ஏழை எளிய மக்களுக்கு தானம் பண்றோம் அன்னதானம் பண்றோம் என்னென்ன ஒரு பல ஆர்சனேஜஸ் இருக்கா அதுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்கிறோம் எத்தனையோ குழந்தைகளுக்காக நல்லது பண்றவா இருக்கா அங்கெல்லாம் போய் தானம் பண்றோம் அப்போதெல்லாம் நம்சத்தை கொடுக்கிறோம் எண்ணமே வரக்கூடாது இறைவன் ஒரு கேர்டேக்கரா நம்மளை போட்டு வச்சிருக்கார் நம்ம ஜாகிரதையா பாதுகாத்து சரியான இடத்தில் அத்தை செலவழிக்க வேணும் அப்படிங்கிற எண்ணத்தோட கொடுக்கணும் இல்ல இது என்னதுன்னு நினைச்சுன்னு கொடுத்தா கொடுத்தாலே திருட்டு கொள்ளில் கல்வனாம் கொடுக்க நாம கொடுத்தோம்னா கல்வன் கொடுக்கில் கல்வனாம் கொள்ளில் மிடியலாம் இது இன்னும் வச்சுங்க யாரோ எனக்கு அவர் நினைச்சிருந்து கொடுத்த சொத்தை வாங்கவே கூடாது அப்படின்னு வச்சுக்கோ அப்ப எனக்கு வேற வழியே இல்ல விதி இல்ல அடுத்த வேலை சோற்றுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன் அதனால் கொடுக்கிறவர் கொடுக்க வேண்டிய முறைப்படி கொடுக்கிறாரான்லாம் நான் பார்க்காமல் வாங்கி விட்டேன் எனக்கு இப்ப நினைச்சா போதும் சுவாமி அப்படின்னு பெற்றுக்கிறேன் நான் வரியவனாகத்தான் இருக்க வேண்டும் அதனாலதான் கொள்ளில் மிடியனாம் கள்ளம் கொள்ளில் மிடியன் ஏன் கொடுக்க வேண்டும் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார் ஆயிரம் கட்டம் துன்பம் கொடுக்காமல் நம்மால் சம்பாதிக்கே முடியாது நாலு பேர் கட்டப்பட்டிருந்தா தான் நாம சம்பாதிப்போம் சம்பாதிக்கிறதுல இருக்கிற கட்டம் கட்டணம் அதை பாதுகாக்கிறது எத்தனை கட்டம் தெரியுமோ நில உச்சவரம்பு கொண்டுருவா வரி போட்டுருவா திருடர்கள்லாம் எடுத்துன்னு போடுவா தீவிரவாதிகள் தூக்கி நு போயலாம் என்னவனுனாலும் நடக்கலாம் அரசாங்கம் கேட்கலாம் தீவிரவாதிகள் எடுத்துன்னு போயிடலாம் அல்லது நமக்கே இப்போ பல பேர் குழந்தைகள் பணக்கார வீட்டு குழந்தைகளா இருந்தா கடத்தினு போற அளவுக்கு ஆபத்துக்கள் உந்துற சொல்லும் இதைத்தான் தேசிகன் தெரிவித்தார் எப்படியாவது இந்த சொத்து உன் கையில போயிட போறது இருக்க போறது இல்ல ஆகையால் அதை நல்லதனமா கொடுத்துட்டே போல முடியும் ஈஸ்வரன் கொடுத்து வச்சிருக்கார் அதை ஒழுங்கா பாதுகாக்க முடியல அது பல பேரிடத்தில இருந்தா நன்னா இருக்குமே ஒருத்தர் வீட்டுல பத்து லட்சம் ரூபாய் இருந்ததுன்னா ஓ அதிகமா நாம எடுத்து தோணும் இப்ப அதையே அவர் பத்தாயிரம் பேருக்கு ஆளுக்கு நூறு ரூபாய் கொடுத்து ஒத்தர் வீட்டுலேயும் நூறு ரூபாய் இருந்தா யாரா எடுத்துறோம் ஆகையாலே இதே பயக்கும் அது இல்லாமல் போனால் தரித்திரனாக இருந்தால் மறித்தவனுக்கு சமம் அவன் தான் இறந்தவனாக தான் அப்படின்னு பதில் பார்த்தோம் மிருதா கதம் சியாத் புருஷா மிருதா அப்படி இல்லாமல் கொடுத்தே வாழ வேணும் அடுத்து எழுபத்தி ஐந்தாவது கேள்வி கதம் ராஷ்டிரம் மிருதம் பவேது அரசு எப்போதும் நாடு எப்போதும் இறந்ததாக கருதப்படுகிறது ராஷ்டிரம் நாடு எப்ப மிருதம் பவேது எப்போது நாடு இறந்து போகும் நாடு இறந்து போகுமா நாட்டில் இருக்கிறவர் தானே இறந்து போவார் நமக்கு தோணும் நாடும் இறக்கும் ராஜா இன்றி போனால் நாடு இறந்தே ராஜா இல்லாமல் நாடு இருக்க கூடாது அதைத்தான் பதில் சொல்றாரு இப்போ எப்போது நாடு இறந்து போகும் மிருதம் ராஷ்டிரம் அராஜகம் அராஜகம் ராஜாவில்லாத நாடு நாம அராஜகம் அராஜகம்னா என்ன சொல்லுவோம் நாட்டுல நிறைய தப்பு நடக்கிறது ஒன்னு கேள்வி முறையே இல்லை சட்டமெல்லாம் மீறி போடுறது அப்படின்னு அராஜகம்னு ஒன் இல்லையோ அந்த சொல்லுக்கு பொருள் அல்ல ராஜகம் அரசன உடைய நாடு அராஜகம் அரசனை இழந்து போய்விட்டது அப்ப அரசனன்ல்லாத நாடாக இருந்தால் அது இறந்த நாட்டுக்கு சமம் எப்போதும் நாட்டுக்கு அரசன் இருந்தே தீர வேண்டும் இருந்தாத்தான் நாட்டை நல்வழிப்படுத்த முடியும் இது மேலெழுந்த வாரியான பொருள் இதுல உள்ளுரை பொருள் என்ன தெரிவிக்கிறார்னா ராஜ்யம் என்பது உடல் அதுல ராஜா என்பவர் பிராணம் உடல் பிராணனில்லாவிட்டால் இறந்ததுக்கு சமம் தானே இந்த உடலை இறந்ததுன்னு எப்போது சொல்லுகிறோம் பிராணம் போடுத்து அவருக்கு பிராணம் போடுத்துவோம் உயிர் பிரிஞ்சு போச்சுன்னு ஆவி பிரிந்ததுன்னு சொல்லுவோம் ஆத்மா பரப்பு போயிட்டார்னு சொல்லுவோம் மறித்தார்னு சொல்லுகிறோம் இறந்தார்னு சொல்லுகிறோம் எத்தனைக்கு அடிப்படை என்ன பிராணவாயு ஓடிந்தது நின்னு போச்சு அப்ப பிராணவாயு ராஜா ராஜா இல்லே அப்ப ராஜ்யம் அப்பா இந்த மொத்த நாடே இந்த உடலே இறந்ததற்கு சமந்தானே ஆக இந்த உடல் இறந்ததென்னால் பிராணவாயு நின்று போச்சுன்னு அர்த்தம் ராஜ்யம் இறந்ததென்னால் ராஜாவே இன்றி போனார்னு அர்த்தம் அந்த நிலை இல்லாமல் நல்ல அரசர்கள் நாட்டை ஆண்டுகொண்டே இருக்க வேண்டும் இந்த விஷயத்தை பரதன் ரொம்ப தெரிவிக்கிறான் ஒரு முக்கியமான கட்டம் தயரதன் பல்லாண்டுகள் நோன்பு நோற்றான் அறுபது ஆயிரம் வருஷம் அவனுக்கு புத்திர பேரு கிட்டவில்லை ரிஷர கூட்டு புத்திரகாமேட்டி யாகம் செய்தான் யாகத்தின் பயனாய் உயர்ந்த பாயசம் கிட்டிற்று பாயசத்தை மூன்று மனைவிகளிடத்திலே பிரித்து கொடுத்தான் கௌசல்யா கைகையை சுமித்ரா மூவரும் பாயசத்தை உண்டார்கள் கௌசல்யக்கு ராமன் பிறந்தான் சுமித்ரை கடைசியான சுமித்ரைக்கு இலக்குவனும் சத்ருகனும் பிறந்தார்கள் கைகைக்கு பரதன் உதித்தான் நாலு மக்களைப் பெற்றான் கைரகன் ஆனா பெயர்பட்ட ராஜா செங்கோலாட்சி புரிந்தவன் இஷ்வா வம்சத்திர பிறந்தவன் ராமனுக்கே தந்தை ஆனா அவனுடைய நிலை என்னன்னு யோசிச்சுட்டு பாருங்க அவன் மறிக்கும் போது பிள்ளைகளும் கூட இல்லை ராமன் காட்டுக்கு போயிட்டார் பின்னாடியே லட்சுமணனும் பொறத்து போயிட்டார் வந்த நாட்டு பெண் சீத்த கூட இல்லை மிச்ச ரெண்டு பேர் பரதனும் சத்ருகனும் அவர்களுடைய மாமன் வீட்டுக்கு கேக்கைய தேசத்துக்கு போய்விட்டார்கள் ஆக இவ்வளவு நொந்து பெற்றான் புத்திர காமரசி யாகம் பண்ணி நாலு புத்திர ரத்தனங்களை பெற்றான் ஆனால் நால்வருமே கூட இருக்கும் பாக்யத்தை இழந்தான் தசரதன் மறிக்கிறார் மறிக்கே ஒரு வார்த்தை சொல்லு போயிட்டார் கை கையை மனைவியாக பரதனை பிள்ளையாக துறந்தேன் இந்த பரதன் பிள்ளை இல்லை கைகை எனக்கு மனைவி அல்லல் இதை ஆறு நாட்டு மக்களே எதிர்பார்க்கல பரதன் ராமனிடத்தில் எத்தனை அன்பு வைத்திருந்தவனு தெரியும் கைகையை ராமன் கிட்ட எவ்வளவு அன்போடு இருந்தால் தெரியும் ஆனா ஏதோ தயரதனுக்கு உள்ளத்தில் தைக்க இவளால் தானே நம் ராமனை இழந்தோம் தொத்தளர் பூம் சுரிகுடல் கைகேசி சொல் கேட்டு சொன்னகரன் துறந்து துறை கங்கதன்மை பத்தியுடை குஹங்கடத்த வனம் போய் புக்கு பரதனுக்கு பாதுகமும் அரசு மேந்து சித்திரகூட திருந்தான் தன்னை இன்னதில்லனகத்து சித்திரகூடன் தன் உள் ஆழ்வார் பெருமாள் திருமொழிங்கிற அற்புதமான பிரபந்தம் பாடிருக்கார் அதில் தெரிவிக்கிறார் ஒரு தொத்தளர் பூமி கைகேசி அந்த கலக்கியமா மனத்தணலாய் கைகேசி வரம் வேண்ட மலக்கியமா மனத்தணனாய் மன்னவனும் மராதொழிய குலக்குமரா காடுரைய போ நீ காட்ட நோக்கி போன்னு அனுப்பிச்சு அது உள்ளத்துல வெகு தூரம் தைத்திருந்தது ஆகையால் கைகியை நடக்கிற கோபம் நீ உனது மனைவியே இல்லை என பக்கம் நடந்தது தயரகன் மறித்து விட்டான் இப்போது ராமனும் நாட்டில் இல்லை காட்டுக்கு ஏகினான் வசிட்டாச்சாரியர் பார்க்கிறார் பரதனுக்கு ஆள் சொல்லி அனுப்பிச்சார் பரதனும் சத்ருகனும் திரும்பி வந்தார்கள் ஹே பரதா நாடு ராஜாவில்லாமல் இருக்கக்கூடாது அராஜகமான நாடு இறந்த நாட்டுக்கு சமம் ஆகையால் உடனே பட்டம் கட்டிக்கொள் இதுல பரதனுக்கு ஏற்கில்லை இந்த நாடு என்ன தள்ளவே நாடு ராமன தாயிற்றே நானும் ராமனுக்கு சொத்து நாடும் ராமனுக்கு சொத்து ராஜ்ய அஹஞ்ச ராமசிய ராஜ்யமும் ராமனுடைய சொத்து நானும் ராமனுடைய சொத்து ஒரு சொத்து மற்றொரு சொத்தை ஆளாது சொத்தவுடைய முதலாளிதான் ரெண்டு சொத்துக்களை ஆளலாம் சொத்து நாடும் சொத்துன்னா நான் நாட்டை ஆள முடியுமா முடியாது என்ன வசிஷ்டாச்சாரிடத்திலே மறுத்தான் அவன் தெரிவிக்கிறான் நாட்ட ஆழ்றது இருக்கிற வசித்தரே நீ இவ்வளவு பெரிய குலகுரு சந்தைக்கு ஈமச்சடங்குகளையே பண்ணி முடிக்கவில்லை தந்தையாரை எண்ணக்கொப்பரையில் இட்டு தைலம் போட்டு பாதுகாத்து வைத்திருந்தார்கள் நாம கேள்விப்படுற மூலியம் உடலை பாதுகாத்து வைக்கிறதுன்னு எதிர்த்து நாட்டுல கூட உண்டு அது ராமாயணத்திலேயே உள்ளது தசரதனுடைய உடலை பாதுகாத்து வச்சிருந்தா பதப்படுத்தி வைத்திருந்தார்கள் பரதன் வரட்டும் ஈமச்சடங்குகளை பண்ணணும் என பிள்ளை வரணுமே வரதுதான் காத்துண்டாச்சு பண்றேன்னு பரதன் கிடந்தினான் அப்ப வசிஷ்டர் சொன்னார் இல்ல பரதா உன்னை பிள்ளை இல்லேன்னு தள்ளுட்டார் உன் தந்தையாரே உன்னை விடுத்து விலக்கி விட்டார் ஆகையால் நீ அவருக்கு ஈமச்சடங்கு செய்யக்கூடாது சத்ருகனன் பண்ணட்டும் நார் ரொம்ப வருத்தப்பட்டான் பரத பூசனைக்கு உரிய பேரிலேன் பிறந்ததற்காக ஈமக்கடன்களை செய்யக்கூடாது நீர் தடுக்கிறீர் பிறந்ததுக்காக அத்தையாவது நான் செய்ய வேண்டும் அத கூடாது ஆனா நாம் பிள்ளைன்னு சொல்லி ராஜ்யத்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணி கொள்ள சொல்லுகிறீரே அப்ப மட்டும் நாம் பிள்ளை ஆனா தந்தைக்கு ஈமச்சடங்கு பண்ணணும் தான் நான் பிள்ளை இல்லையா இது நியாயமா என்ன பரதன் வசித்தரிடத்தில் கேட்டான் ஒன்று பிள்ளை இல்லையு சொல்லடும் அப்ப ராஜ்யத்துக்கு பட்டம் கட்டிக்க வேண்டாம் ஈமச்சடங்கு பண்ண வேண்டாம் இல்ல பிள்ளைன்னு ஒத்துக்கும் அப்ப ஈமச்சடங்கு பண்றேன் ராஜ்யத்துக்கும் பட்டம் கட்டி கொள்ளுகிறேன் நீர் ஒரு பக்கமான உமக்க வேண்டியது சொல்லிக் கொள்ளுகிறீர் மற்றொரு பக்கமானா எனக்கு பிடிக்காது சொல்லிக் கொள்ளுகிறேன் இது வேண்டாம் என்ன பரதனு சொல்ல அப்ப மறுபடியும் அவர் பதில் சொல்றார் நீ ஈமச்சடங்க செய்யாம போ சத்ரு செய்து விடுவான் ஆனா நாட்டுக்கு ராஜா இல்லாமல் இருக்க கூடாது நாட்டுக்கு அரசன் இருக்கிறான்னு பாத்துக்கிறதுக்கு தான் என்னுடைய கடன் அதான் இவ்வளவு நாட்களும் இந்த குல உருவாக இருந்து நான் பார்த்து வந்திருக்கிறேன் ஆஹ பரதா பட்டம் கட்டி கொள் என்று வசட்டாச்சாரியன் தெரிவிக்கிறார் விலலாப சபா மத்திய ஜெகர்ஹேத புரோஹித்தம் ஓன் விழுந்து அழுது மறுத்து அப்புறம் ஊர்ல இருக்கிற மக்களை திரட்டி கொண்டு சித்திரகூடத்துக்கு போய் ராமன் திருவடிகளை பணிந்து பாதுகையை பெற்றுக்கொண்டு பரதன் திரும்பி வந்தான்னு சரித்தம் அப்ப பரதன் எவ்வளவு நல்லவன் தந்தை நடத்த எவ்வளவு அன்பு இருக்கிறவன் அவனை மகனில் பிரிச்சிருக்கார் ஈமச்சடங்க செய்யக்கூடாதுன்னு வசிஷ்டர் மறுத்து நிற்கார் ஆனால் நாட்டுக்கு ராஜா இல்லாத போடக்கூடாது பட்டம் கட்டிக்குன்னு சொல்றாரு அப்ப ஒரு நாடு இறந்ததற்கு சமம் அரசன் இல்லாமல் போனாள் அவ்வரசனும் கொடுங்கோல் இல்லாமல் ராமனைப் போன்று நல்லாட்சி புரிபவனாய் பரதனைப் போன்று நல்லாட்சி புரிபவனாக இருக்கவனும் என்ன இங்கேன்னு தெரிஞ்சுக்கிறோம் அ கதம் ராம் மிருதம் பவேது மிருதம் ராஷ்ட்ரம் அராஜகம் ராஜா இல்லாமல் அரசு போய்விட்டால் அந்த அரசு இறந்ததற்குத்தான் சமம் என்று எழுபத்தி ஐந்தாவது கேள்விக்கு பதில் தெரிவித்தார் இதில் இன்னும் சொல்ல வேண்டிய உண்டு சேர்த்து அடுத்த நாள் சந்திக்கும் போது தெரிவிக்கிறேன் நமஸ்காரம் இந்த யக்ஷபிரஷ்னம் ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேணுகுடி கிருஷ்ணன் சுவாமி